ولد நோயாளியை தடவியவர்களாக என்று கூறுவார்கள் புஹாரி ஐந்து ஏழு நான்கு மூன்று முஸ்லிம் ஒன்பது ஒன்று இறைவனே மக்களின் இரட்சகனே துன்பத்தை நீக்குவாயாக குணமளிப்பாயாக நீயே குணமளிப்பவன் உன் குணமளித்தலை தவிர வேறு குணமளித்தல் கிடையாது எந்த நோயையும் அது விட்டு வைக்காது